நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று புதுமை பித்தன் மக்களிடம் செல்வாக்கு பெற்று விளங்கியது ஊழியன் பத்திரிகையில் உதவி ஆசிரியர் வேலைக்கு புதுமை பித்தனை அனுப்பி வைத்தார் எழுத்தாளர் புதுமை பித்தன் அப்பத்திரிகையில் பணியாற்றி வரும்போது ஆசிரியர் முக்கியமானவராக இருந்தார் என்பவர் புதுமை பித்தனுடன் அடிக்கடி சச்சரவு செய்து வந்தார் விலகினார் புதுமை பித்தன் சில நாட்கள் சென்ற பின் புதுமை பித்தனும் சந்தித்து கொண்டனர் புதுமை பித்தனின் ராஜினாமா விஷயத்தை முன்பே அறிந்திருந்த வரா என்ன புதுமை பித்தன் ஈ சிவம் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் அவர் ஈ சிவம் இல்லை எறும்பு சிவம் என்னை அறுத்து தள்ளி விட்டார் என்றார் புதுமை நன்றி